வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா நமது மிகவும் சிறந்த நண்பன் இறைவன் தான் ஏனென்றால் அடிக்க வேண்டும் எப்போது அணைக்க வேண்டும் என்பதை அவன் நன்கு அறிவான் ஆம் நமது மிகவும் சிறந்த நண்பன் இறைவன்தான் ஏனென்றால் நம்மை எப்போது அடிக்க வேண்டும் எப்போது அணைக்க வேண்டும் என்பதை அவன் நன்கு அறிவான் என்கிறார் ஸ்ரீ அரவிந்தர் நன்றி வணக்கம்